ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் குருபூர்ணிமா தினம் ரொம்ப முக்கியமான தினம் ஆஷாட பூர்ணிமாவுக்கு குருபூர்ணிமான்னு பேர் அன்றைய தினத்தில் நாம் குருவை பூஜிக்க வேண்டியதான தினம் குருன்னா யார் அப்படின்னா நமக்கு இந்த உலகத்தில் அனைவரோடும் பழகிறதுக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை நாம் படிக்கிறதுக்கும் நாம் நேர்மையான வழியில் வாழ்க்கையை நடத்துறதுக்கும் யார் சொல்லிக் கொடுக்குறாலோ அவருக்கு குருன்னு பேர் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது சம்ஸ்கிருதை பிராகிருத்தைர்வாக்கியை யிஷ்யம் அனுரூபத்த தேசகாலத் துபாயைச்ச போதயேத்து ச குருஸ்மிருதா அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அதாவது நமக்கு தகுந்த மாதிரி நல்ல சம்ஸ்காரங்களை சொல்லி கொடுக்கறது சம்ஸ்காரங்கள் அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களை நமக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாரோ அந்த ஒழுக்கங்கள் மூலமாக அனைவரிடமும் நாம் நல்ல முறையில் துவேஷம் இல்லாமல் பொறாமை இவைகளெலாம் இல்லாமல் சகஜமாக அனைவரிடமும் பழகிறதுக்கும் நாம் பிறவி பயனை அடையறத்துக்கும் நமக்கு யார் வழி சொல்லிக் கொடுக்குறாரோ போதஜேத்து ச குரு ஸ்மிருதா அவருக்குத்தான் குருன்னு பேர் அப்படின்னு நமக்கு மகரிஷிகள் காண்பிச்சிருக்கா குருன்னு ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையே வீண் ஆகையினாலே தான் யாரையாவது ஒருவரை குருவாக நாம் வச்சுக்க வேண்டியது மிகவும் அவசியம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வித்தியையை ஆரம்பிக்கிற பொழுது குருவானவர் நமக்கு ஆறு கட்டளைகளை இடுறார் அப்படின்னு ஆபஸ்தம்பர் நமக்கு காண்பிக்கிறார் வேதம் சொல்கிறது வித்தியையை ஆரம்பிக்கிறதான ஒரு அனுஷ்டானம்தான் புருஷர்களுக்கு உபநயனங்கிறது இந்த உபநயனம் ஆன பிறகு அந்த உபநயனத்தில் தகப்பனார் தான் குருவாக இருக்க முதல் குரு யார் தகப்பனார் அந்த தகப்பனாரான குரு ஆறு உத்தரவுகளை அந்த குழந்தைக்கு போடுறார் இந்த ஆறு உத்தரவுகளும் அந்த குழந்தை பருவத்தில் மாத்திரம் இல்லாமல் அவனுடைய ஆயுஷ்காலம் உடைய இந்த ஆறு உத்தரவையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் அந்த ஆறு உத்தரவுகளையும் நாம் பார்த்தோமானால் அந்த குழந்தைக்கு மாத்திரம் இல்லாமல் மாணவக்கனாக ஒரு இருபது வயசு பொருந்தும் நாற்பது வயசு பொருந்தும் அறுபது வயசு பொருந்தும் எண்பது வயசு பொருந்தும் அப்படிப்பட்ட உத்தரவுகள் ஆறு தகப்பனார் குழந்தைக்கு என்ன அந்த ஆறு உத்தரவுன்னா பிரம்மச்சாரியசி அபோஷானா கர்ம குரு மாசுசுப்தாஹிக்ஷாச்சரியஞ்சரா ஆச்சாரியதீனோபவ அப்படின்னு இந்த ஆறு உத்தரவுகளை குருவான தகப்பனார் இந்த குழந்தைக்கு சொல்கிறார் ஏழு வயசில் நாம் உபநயனம் பண்ணுறோம்னா அந்த ஏழு வயசான குழந்தைக்கு இதை சொல்லி சொல்கிறார் அந்த குழந்தையும் பாடம் அப்படின்னு சொல்லுவான் என்ன சொல்கிறாருன்னா பிரம்மச்சாரியசி எப்பொழுதும் உன்னுடைய ஆயுஷ்காலம் உடைய ஒழுக்கமாக நீ இருக்கணும் அப்படின்னு முதல் உத்தரவு உத்தரவுன்னா மீறவே கூடாது சட்டம் அப்போஷானா ரெண்டாவது எதை சாப்பிட்டாலும் நாக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிடக்கூடாது ருச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படி சாப்பிட பழகிக்கணும் கர்ம குரு உன்னுடைய கடமைகளை நீ செய்யணும் உன்னுடைய வாழ்க்கையை எவ்வளோ தூரம் நீ கடந்து திரும்பி பார்த்தாலும் உன்னுடைய கடமைகள் மீதி இருக்கக்கூடாது அப்படி உன்னுடைய கடமைகளை நீ தவற விடக்கூடாது செய்யணும் மாசு சுப்தாக எப்பொழுதும் தூக் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஒரு மனு ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா ஆறு மணி நேரம்தான் தூங்கணும் அதற்கு மேல் வெறுமனா படுக்கையில் படுத்தின்னு இருக்கிறது பகலில் ரொம்ப நேரம் தூங்கிறது இவைகளெல்லாம் தவிர்க்கணும் பிக்ஷாச்சரியஞ்சரா எப்பொழுதும் இன்னொருவர் போட்டுதான் சாப்பிடணும் தானே சமைச்சு தானே போட்டுண்டு தானே சாப்பிடக்கூடாது இன்னொருவர் போட்டு சாப்பிடணும் அதற்கு தான் பிக்ஷாச்சரணம்னு பேர் ஆச்சாரியாதீனோபவா நமக்கு வித்யங்கிற கண்ணை திறந்துவிடக்கூடியதான ஆச்சாரியன் குருவை எப்பொழுதும் மறக்கவே கூடாது அவரிடத்திலே மரியாதையுடன் இடம்தான் நடந்துக்கணும் அப்படின்னு இந்த ஆறு உத்தரவை தகப்பனார் குருவாக இருந்து அந்த குழந்தைக்கு போடுறார் இது இந்த ஆறு உத்தரவுகளையும் நாம் பார்த்தோமானால் இந்த குழந்தைக்கு மாத்திரமில்லை வயசானவர்களுக்கும் பொருந்தும் அனைவருக்குமே பொருந்தக்கூடியதான உத்தரவு இதை படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கட்டளைகளை தகப்பனார் குருவாக அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது இந்த ஆரையும் நாம் எப்பொழுதும் மனதில் வச்சுக்கணும் நம் வாழ்க்கைக்கு கடைசி வரையிலும் நமக்கு எது தேவையோ அதை நமக்கு முதல்ல கொடுக்கிறவர் குரு ஆகியனாலே குருவுக்கு ரொம்ப உயர்ந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய வேதத்திலையும் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள்லேயும் உபநயனம் விஷயமாக சொல்கிற பொழுதே கூட உபநயனம் அப்படின்னு சொல்கிறோம் உபநயனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல குருவனிடத்தில் நம் குழந்தையை கொண்டு விடுவது அப்படின்னு அர்த்தம் ஆபஸ்தம்பர் சொல்கிற பொழுது சரீரமேவ மாதா பிதரோ ஜனயதா சஹி வித்யா தஸ்தம் ஜனயதி தச்சிரேஷ்டம் ஜன்மா அப்படின்னு சொல்கிறேன் இந்த சரீரத்தை தான் தாயார் தகப்பனார் கொடுக்குறா ஆனால் வித்தியங்கிற ஒரு புது உலகத்தை நமக்கு காண்பிக்கிறவர் குரு வித்தியை ஒருவனுக்கு இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையே பாள் அவன் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை அந்த வித்தியங்கிற புது உலகத்தை நமக்கு காட்டுறவர் குரு அப்படிங்கிறதுனாலே தான் உபநயனம் ஆன பிறகு புது உலகத்தை நாம் பார்க்குறோம் ஆகினாலே தான் அதை இரண்டாவது பிறவியாக நம்முடைய சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது அதற்கப்புறம் தான் பேர் கிடைக்கிறது இரண்டாவதாக பிறந்தவன் அப்படின்னு சொல்கிறோம் உபநயனமான பிறகு ஏன்னா புது உலகத்தை நமக்கு பிறப்பித்து காண்பிச்சுருக்கார் குரு அப்படி குருவுக்கு ரொம்ப உயர்ந்த ஸ்தானம் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் காண்பிக்கிறது இவன் சௌக்கியமாக இருக்கணும் இவன் என்ன படித்தால் இவனுக்கு உபயோகப்படும் அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு சொல்கிறத்துக்கு தகுதி உள்ளவர் குரு அவருக்குத்தான் தெரியும் இவனுக்கு என்ன படிப்பு வரும் இவனுடைய குணங்கள் என்ன இவன் என்ன மாதிரி இவன் வாழ்க்கையை நடத்தினால் சௌக்கியமாக இருப்பான் அப்படிங்கிறத குருவால் தான் சொல்ல முடியுமே வழிய தாயார் தகப்பனாரால் கூட அதை கணிக்க முடியாது அப்படி அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் காண்பிக்கிறது இதற்கு நிறைய புராணங்களில் உதாகரணங்கள் இருக்கு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்